வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தி சேவை மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முதல்வர் பழனிசாமி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் மின்சார பேருந்து திட்டத்தை செயல்படுத்த இங்கிலாந்து நிறுவனத்துடன் தமிழக போக்குவரத்து துறை ஒப்பந்தம் செய்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் வரும் பதினைந்து நாட்களுக்கு மூடப்படும் என ஆலை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த ஆண்டில் படிப்பறிவு உள்ளவர்களாலேயே அதிக சாலை விபத்துகள் நடந்துள்ளதாக தெரிய அதிலும் தமிழக முதலிடத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒரு வீட்டில் இருந்து குவியலாக பாம்புகள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெப்பசலனம் காரணமாக தென் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் அமைப்பு நிறுவனங்களில் சேரும் புதிய தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு இனிமேல் மத்திய அரசு செலுத்த உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தனியார் வங்கியில் கிளை வங்கியை போலியாக நடத்தி வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முஸ்லிம்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த நிறுவனங்களுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவுரை வழங்கியுள்ளது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ கேள்வித்தால் வெளியான விவகாரத்தில் டெல்லியைச் சேர்ந்த பயிற்சி நிறுவனத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கேரள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோரது ஊதியம் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் இன் சந்திப்பு குறித்து தயாராகி வருவதாக வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதி பணிகளில் ஈடுபட்ட உறுப்பு நாடுகளுக்கு சரியான நேரத்தில் நிதியை ஐ சபையானது திருப்பி அளிக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக் பிரிட்டனின் அரச குடும்பத்தின் மெழுகு சிலைகளை பிரபல மேடம் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தியுள்ளது வணிகச் செய்திகள் சர்வதேச வர்த்தக சபையின் இந்திய பிரிவு தலைவராக நிறுவனத்தின் தலைவர் ஜவஹர் வடிவேலு பொறுப்பேற்றுள்ளார் ஒரு பிரிவானத்தை மணிபால் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் வாங்கியது இந்த இணைப்பு முழுமையாக நிறைவடைய ஒன்பது முதல் பனிரெண்டு மாதங்கள் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் தகவல்கள் நிலையான பாதுகாப்பில் உள்ளன என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது மீண்டும் பணியாற்ற விரும்பும் பெண்களுக்காக HCL சி எல் நிறுவனம் வாய்ப்புகளை வழங்க உள்ளது இதற்காக ஐ பிலீவ் என்கிற திட்டத்தினை அறிவித்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பதற்கான நடவடிக்கையில் ஏர்னர்ஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் மத்திய அரசின் ஆலோசகராக செயல்பட்டு வருகிறது விளையாட்டுச் செய்திகள் ஓராண்டுக்கு கிரிக்கெட் போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் செய்தியாளர்களிடம் நடந்த சம்பவங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் தலைமை தோல்வி அடைந்துள்ளது இதனால் உண்டான இழப்புகளுக்கு இனி நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் தயாராக உள்ளேன் என்று கூறியுள்ளார் இந்தியன் பிரிமியர் லீக் தொடரின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக கேன் வில்லியம் நியமிக்கப்பட்டுள்ளார் முத்தரப்பு டி மகளிர் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்தை இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தனது கடைசி ஆட்டத்தை வென்றது ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனையான முஸ்கான் தங்கப்பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் நடிகர் ஷாருக் கான் ஜீரோ என்ற இந்தி படத்தில் இரட்டை படத்தில் நடிக்கிறார் இதில் ஒன்று குல்ல ஷாருக் நடிக்கிறார் இந்த படத்தில் கேட்ரினா கைப் மற்றும் அனுஷ்கா சர்மா ஆகியோரும் நடித்துள்ளனர் துருவங்கள் பதினாறு இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்குனர் கௌதம் மேனன் இடையே பணிப்போர் வெடித்துள்ளது நரகாசுரன் படத்தை தயாரித்த விதத்தில் இருவருக்கும் இடையே பிரச்சனை உருவாக்கியுள்ளது வித்தியாசமான கதைகளில் அதிகமாக நடிக்க விரும்புகிறேன் என்று நடிகை காஜல் அகர்வால் தெரிவித்துள்ளார்